ஒருவர் வந்து எனக்கு சில உறவினர்கள் உண்டு அவர்களை நான் இணைத்து வாழ்கிறேன் என்னை அவர்கள் பிரிக்கிறார்கள் அவர்களிடம் நல்ல நடக்கிறேன் அவர்கள் என்னிடம் தீ நடந்து கொள்கிறார்கள் அவர்களிடம் கனிவுடன் நடக்கிறேன் அவர்கள் என்னை கண்டுகொள்வதில்லை என்று கூறினார் அவர்களை உண்ணச் செய்தது போலாகும் நீர் இருக்கும் வரை அவர்களுக்கு எதிரான பாதுகாவலர் அல்லாஹுவிடமிருந்து உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பார் என்று கூறினார்கள் இரண்டு ஐந்து ஐந்து